ிஜாத்தய தோற்றவேத்தை கணையமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம தியஜ் தோஷவதி கம பிராஹுமீஷிணயத்தபியாப்பூனாவது பதினெட்டாவது அத்தியாயத்துல இந்த பதினெட்டாவது அத்தியாயத்துக்கு பேர் மோக்ஷந்நியாச யோகம் மோக்ஷத்தை கொடுக்குற சந்நியாசத்தை பற்றி உபதேசிக்கிற விஷயம் அப்படிங்கிறது தலைப்பு அர்ஜுனுடைய கேள்வி தியாக சப்தத்துக்கும் சந்யாசப்தத்துக்கும் அர்த்தம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி தியாக சப்தம் சந்நியாசப்தம் பொதுவாக ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குறது ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சந்யாசங்கிறது டோட்டலாக எல்லா விதமான லௌகிக்க வைதிக கர்மங்களை விடுறது அதாவது சந்நியாசத்துக்கு அர்த்தம் டோட்டலாக முழுசாக எல்லா கர்மங்களையும் விட்டுடுறது வேதாந்தம் மாத்திரம் படிக்கிறது ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்துக்கு மாத்திரம் நேரத்தை ஒதுக்கிறது வேறு எந்த விதமான லௌகிக கர்மங்களோ வைதிக கர்மங்களோ பண்ணாமல் இருக்கிறது தான் அதுக்கு முறைகள்லாம் இருக்குது இந்த கர்மங்களை விடுறதுக்கான சடங்குகளை பண்ணிவிட்டு சன்னியாசம் பண்ணிடுறது அப்புறம் தியாகம்ங்கிறது கர்மங்களை விடாமல் கர்ம பலன் அந்த லௌகிக பலன் வேண்டாம் சித்த சுத்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தியாகம் இதை நாம் திரும்ப திரும்ப படித்து தெரிஞ்சுட்டுருக்கோம் இப்போது இந்த மூணாவது ஸ்லோகத்தில் ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் அதாவது மனிஷினகா மனிஷினா பண்டிதர்கள் அதாவது சந்நியாச திருஷ்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய பண்டிதர்கள் கர்ம தோஷவத்து ஏகேன்னு ஏகே மனிஷினா சில பண்டிதர்கள் சாஸ்திரம் அறிந்த பெரியோர்கள் தோஷவத்து கர்ம தியஜ்யம் ஏவ இந்த கர்மமெல்லாம் தோஷத்தை உடையதாக இருக்கிறது குற்றமுடையதாக இருக்கிறது அதாவது பந்தத்தை உண்டு பண்ணுறது அது எப்படி இருந்தாலும் நமக்கு மனசில் விக்ஷேபத்தை உண்டு பண்ணும் பந்தத்தை உண்டு பண்ணும் வைதிக கர்மம் இப்படி பண்ணாது ஸ்ரத்தையோடு பண்ணினா ஆனாலும் அதனுடைய அதிருஷ்டபலம் திரும்பவும் சரீரத்தை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அது பந்தத்தை உண்டு பண்ணுறதுனால உடம்போடு நமக்கு அபிமானத்தை உண்டு பண்ணுறதுனால கர்மம் வந்து எப்படி இருந்தாலும் குற்றமுடையது தான் அப்படிங்கிறார் அதாவது தோஷத்துக்கு சமானந்தான் அப்படின்னு அர்த்தம் ஆ குற்றம் உடையதாகத்தான் இருக்கிறது தோஷத்துக்கு சமானம் அதாவது குற்றம் உடையதுன்னு ஒரு அர்த்தம் அதுவே குற்றம் தான் கர்மா பண்ணினாலே குற்றந்தான் ஏன்னு கேட்டால் ஆத்மாவுக்கு கர்மா கிடையாது ஆகவே நாம் கர்மா பண்ணுற போது அந்த ஜானம் ஆத்மா அகர்மம் அப்படிங்கிற ஞானம் தடைப்படும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் ஆக சில பண்டிதர்கள் கர்மம் முற்றிலும் குற்றமுடையது எனவே அதை விட்டுவிடத்தான் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இதான் முதல் வரி ரெண்டாவது வரியில் கர்மத்தை விடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பெரியோர்கள் சிலர் நீ காமிய கர்மத்தை விடு கர்மத்தை கூட விடலாம் நிஷித்த கர்மம் யாருமே பண்ணக்கூடாது ஆனால் யஜ்யதான தப்கர்ம நத்தியாஜ்யம் யஜ்யம் தானம் தபஸுங்கிற இந்த மூணு கர்மங்களை விடவே கூடாது அப்படின்னு அபரே அப்பரே மனிஷினான்னு போடணும் அவர்களும் அறிவாளிகள் தான் அவர்கள் யஜத தான தபஸுங்கிற கர்மாவை விடக்கூடாது அதாவது வேள்விகள் செய்கிறது தானம் கொடுக்கறது தவம் செய்கிறது இந்த கர்மத்தை விடக்கூடாதுன்னு சொல்கிறார்கள் வச்சுக்கணும் இது அஜானிகளுக்கு மனசை பக்குவப்படுத்த வேண்டியவர்கள் மனப்பக்குவத்துக்காக இந்த கர்மாவை செய்யணும் மூன்றையும் விடக்கூடாது ஆக இது அஜ்ஞானிகளுக்கு சொன்னது ஞானத்தை விரும்புகிற முமுட்சுக்களுக்காக சொன்னது கிடையாதுன்னு ஆதிசங்கரர் உரை எழுதியிருக்கிறார் இங்கே ஆக ஒரு சிலர் கர்மம் தோஷமுடையது பந்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை விட்டுடனும் முழுமையாகனு சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் யஜ்னதான தபஸை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு ரெண்டுமே தியஜியங்கிற பதத்தை தான் உபயோகப்படுத்தியிருக்காருங்க ஆக கிருஷ்ணர் தியாகஹா சந்நியாசா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லைங்கிறத புரிய வைத்து கொண்டிருக்கிறார் சொற்களுக்கு பொருள் ஒரே மாதிரி தான் இருக்கு நாம் சில இடத்துல சில சொற்களை உபயோகப்படுத்தி அதுக்கு ஒரு அர்த்தத்தை மனசுல வாங்கிக்கிறோம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்